வணக்கம் நெய்யர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூஜெர்சி நகரில் தொடங்கப்பட்ட ஸ்டீவன்ஸ் என்ற நிறுவனம் பிஏ பட்டம் வழங்கிய நிறுவனம் என்ற பெயரை பெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் ரூதர் போர்ட் பி ஹெய்ஸ் அவர்கள் பின் வழக்கறிஞர்கள் அமெரிக்க உச்சநீ உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் நடத்த அனுமதி அளித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்க கடற்படை கப்பலான USS மைனி எம்ஏஐஎன்இ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 கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இந்திய பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலிய படையினர் போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எனிக் இஎன்ஐஏசி எனிக் என்ற முதல் தலைமுறை கணினி அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பது ஆண்டுகால ஆக்கிரமிப்புக்கு பின் ஆப்கானிஸ்தானிலிருந்து அனைத்து சோவியத் படைகளும் வெளியேறியதாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வளைகுடா போரை நிறுத்த கோரி உள்ள ஆறுநூறு நகரங்களில் முப்பது மில்லியன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உலக வரலாற்றில் அமைதிக்காக நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டமாக இது கருதப்படுகிறது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில்தான் நவீன கண்ணோக்கு வானவியலின் தந்தை இயற்பியலின் தந்தை மற்றும் நவீன அறிவியலின் தந்தை என்றெல்லாம் புகழப்படும் கலிலியோ கலிலி எனும் உலக மகாமேதை இத்தாலியின் ஃப்ளாரன்ஸ் நகரில் பிறந்தார் இந்த பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்ற அடிப்படை உண்மையை இந்த உலகுக்கு எடுத்துரைத்த அறிவியல் மாமேது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சீனாவின் இன்டெல்சாட் செயற்கைக்கோள் ஒன்று ஏவிய உடனேயே கிராமம் ஒன்றில் வீழ்ந்ததில் பலர் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு எலிஹூ ரோட் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆல்பர்ட் நார்த் ஒயிட்ஹெட் பிரிட்டன் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி பி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனுரா பண்டாரநாயக்கர் இலங்கையின் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெஸ்மன் ஹெய்ன்ஸ் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட்டர் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மீரா ஜாஸ்மின் மலையாள திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அழக சுப்பிரமணியம் ஆங்கில எழுத்தாளர் இலங்கையைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொத்தமங்கலம் சுப்பு எழுத்தாளர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிச்சர்ட் பெயின்மான் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹென்ரி கென்டால் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை